ஒருவரின் ஒவ்வொருக்கும் தர்மம் செய்ய வேண்டிய தர்மமாகும் ஒவ்வொரு அலம்லா கூறுவதும் தர்மமாகும் தர்மமாகும் அல்லாஹூ அக்வர் என கூறுவதும் தர்மமாகும் நல்லதை ஏவுவதும் தர்மமாகும் தீயதை தடுப்பதும் தர்மமாகும் இவை அனைத்தும் லுஹா நேரத்தில் இரண்டு ரக்காயத்தில் தூள்வது ஈடாக அமையும் என்று நபிசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏழு இரண்டு பூஜ்ஜியம்